வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு எண்பது ஆண்டுகளாக நடந்து வந்த போருக்கு பின்னர் நெதர்லாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆபத்து காலங்களில் உயிர்காக்கும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய படகு ஆனது டைம் டிவை எண்ணி டைம் ஆற்றில் பரிசோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்தார் கொலை முயற்சிக்கு உள்ளான முதல் அமெரிக்க அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அடல்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பால்டிக் கடலில் வில்கம் கஸ்லாப் என்ற பயணிகள் கப்பல் சோவியத் நீர்மூழ்கை கப்பலினால் தாக்கப்பட்டதில் அதில் பயணம் செய்த ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜெர்மன் அகதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தியை நாத்துராம் கோட்ஸே என்ற இந்து மத அடிப்படைவாதி சுட்டுக் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் காமன்வெல்த் அமைப்பிலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மு கருணாநிதியின் திமுக ஆட்சி கவில்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யா தனது கொரோனா ஸ்ஃபோட்டான் என்ற சூரிய தொலைநோக்கியை ஸ்கைலான் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது இது ஆயிரத்தி கிலோ எடை கொண்டதாகும் ரஷ்யா இதற்கு முன் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளிலும் இத்தகைய சூரிய ஆய்வுக்கலன்களை செலுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் முப்பத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மேக்ஸ் டெய்லர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ விக்ரம கடைசி கண்டி அரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் பிராட்லா ஆங்கில அரசியல் கிளர்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்வில் ரைட் அமெரி ஐக்கிய அமெரிக்காவின் வானூர்தி நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் பார்டின் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிட்னி செல்டன் அமெரிக்கை எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராமலிங்க அடிகளார் ஆன்மீகவாதி இன்னாலின் சிறப்புகள் இந்தியாவில் தியாகிகள் தினம் மற்றும் உலக தொழுநோய் ஒழிப்பு நாள்